ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம அன்பர்களே மனித பிறவியில் அறிவு மிக முக்கியமான அம்சத்தை உடையது என்றும் அந்த அறிவை நன்கு வளர்ப்பதற்காக அறிவின் பெருமையை நன்கு உணர்ந்து கொள்வதற்காக சாஸ்திரங்களின் துணை கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும் என்ற கருத்தையும் சற்று சிந்தித்திருக்கிறோம் பிறகு மனித பிறவியினுடைய சிறப்பை பற்றி ஆழ்ந்த ஒரு சிந்தனையை செய்திருக்கிறோம் இதை மிக பல சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை நம்முடைய இந்து மதத்தின் அடிப்படை அம்சம் மற்ற மதங்களிலே சொல்லப்படாத ஒரு முக்கியமான விஷயம் இன்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால் உயிர்களாகிய நமக்கு பல்வேறு உடல்கள் திரும்ப திரும்ப வருகின்றன என்கின்ற ஒரு கருத்து இது மறுபிறவிக் கொள்கை என்று நாம் சொல்லலாம் இதற்கு நிறைய ஆதாரங்கள் நம்முடைய திருக்குறள் போன்ற நூல்களிலே இருக்கின்றன ஆக உயிர் வேறு உடல் வேறு என்ற கருத்தை நாம் பலமுறை பார்க்கிறோம் குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்று திருவள்ளுவர் திருக்குறளிலே அருளியிருக்கிறார் அதாவது முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வருவது போல இந்த உடம்பிலிருந்து உயிர் எந்த நேரம் வேண்டுமானாலும் சென்றுவிடக்கூடும் என்பது இந்த திருக்குறளின் பொருள் குடம்பை தனித்து ஒழிய முட்டை தனியாக இருக்க புல் பரந்தற்றே பறவை பறந்ததைப் போல உடம்போடு உயிரிடை நட்பு உயிருக்கும் உடலுக்கும் இருக்கிற நட்பு அத்தகையது என்பது கருத்து உறங்குவது போலும் ஷாக்காடு உறங்கி பிறப்பு என்பது விழிப்பது போல இறப்பு என்பது உறங்குவது போல என்று கூறியிருப்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் எனவே உயிர்கள் வேறு உடல்கள் வேறு என்கிற கருத்தை உணர வேண்டும் பல்வேறு உடல்களில் பல்வேறு உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆகவே உயிர் வேறு உடல் வேறு என்ற கருத்தின் அடிப்படையில் உயிருக்கு மனித உடல் கிடைப்பது மிகவும் அரிது என்று பார்த்தோம் ஆகவே இந்த மறுபிறவிக் கொள்கையிலே நமக்கு ஆழ்ந்த ஒரு அறிவுபூர்வமான நம்பிக்கை அவசியம் இதன் அடிப்படையிலே சமூகத்திலும் தனி ஒழுக்கம் அறம் இவைகள் நிலைநாட்டப்படுகின்றன இந்த ஒரு அச்ச உணர்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் அதாவது நான் தவறு செய்தால் எனக்கு பிறகு தண்டனை கிடைக்கும் நான் நல்லது செய்தால் பிறகு நான் நன்றாக இருப்பேன் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய மனதிலே ஆழமாக இருக்க வேண்டும் அதற்கு இந்த மறுபிறவிக் கொள்கை மிக மிக முக்கியம் இந்த பிறவியில் தவறு செய்தாலும் ஏதேனும் ஒரு பிறவியில் நாம் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் தவற்றுக்குரிய தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் ஆகவே பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே விளையும் என்ற கருத்தின் அடிப்படையிலே சிந்தித்து பார்த்தால் இந்த உண்மை விளங்கும் எனவே இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற நாம் வைதிகர்கள் சனாதன தர்மிகள் என்றெல்லாம் நம்மை சொல்லிக்கொள்ளுகிற நாம் இந்த நம்முடைய மதத்தின் ஆன்மீக கருத்தினுடைய ஆழத்தை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கு பிறவிகள் பல இருந்திருக்கின்றன பிறவிகள் பல வரப்போகின்றன பிறவிகளற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்பது நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகிப் பறவையாய் பாம்பாகி கல்லாம் அனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்ற மாணிக்க வாசகரின் கருத்தை மனதிலே கொண்டு மறுபிரவிக் கொள்கையை நாம் நன்கு உணர்ந்து கொள்வோமாக அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹரிவோம்